வஞ்சனையான் மாயனிடும் புத்த இருள் உடைத்து ஓட வந்தொருவர் அவதரித்தார் பெருமை தோன்றினார் தோண்டி யாரு அப்பா பேர் அம்மா பேர் இல்ல ஏன் தெரிஞ்சாதான் சொல்வாங்க ஊர் திருவாத ஊர் அவ்வளவுதான் என்ன மரபு அமாத்தியர் கோத்திரம் சொல்றாங்க அவ்வளவுதான் தெரியுது பின்னாடி வந்தார் அவ்வளவுதான் பேர் வாத ஊரர் என போற்று பெற்று அது கூட அங்க தகராறுதான் அவர் பேர் வாத வச்சிருக்க மாட்டாங்க பெயர் தெரியாததுனால எந்த ஊருக்காரரு திருவாத ஊருக்காரரு அப்படி சொல்லி இருப்பாங்க அவ்வளவுதானே அவர் பெயர் ஆனா ஞானசம்பந்தருக்கு ஞானசம்பந்தருக்கு என்ன பெயர் வச்சாங்க தெரியாது ஆமாமா தெரியாது கவுனீர் கோத்தருங்கிறது அவரே குடிக்கிறார் அப்பா அம்மா சிவபாதியம்மையார் தோன்றினார் என்ன பேர் வைக்காங்க தெரியாது அரியேன்னு பராபரமி செய்கிறாருக்கு தெரியலப்பா இப்ப எப்ப என்ன மூணு வயதிலே குளத்தங்கரையிலே பெருமான் பெருமாட்டியோடு வந்து அந்த பாலை கடந்து பொற்கணத்திலே ஞானத்தை கலந்து அவரு ஊட்டாங்களாம் அப்பதான் ஆயினம் என்ற பெயர் கேட்டா இந்த மூன்றாம் வயதுல ஊட்டப்பட்ட பிறகுதான் ஞான சம்பந்தம் தெரியாது நால்வர் பெருமக்கள் இவரு விட்டுருங்க இவர் பாவம் பலவும் தெரியாத பட்சம் இருக்க மூவரில் இளமை காலத்தில் பெற்றோரால் வைக்கப்பட்ட பெயர் யாருக்கு தெரியாது ஞான சம்பந்தருக்கு தெரியவில்லை அவருக்கு மறுபடியும் சுந்தரங்கிறது இல்ல நம்ம சுந்தர அடுத்த மாசம் நீங்களே சொல்லுங்க நல்ல படிச்சு ஆகவே பெயர் வைத்தாங்க எனவே மணிவாசுகருக்கு வாத ஊரர் என்று பெயர் வைத்தாருங்கிறத நமக்கு அவ்வளோ ஏற்றுக்கொள்ள முடியல ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த ஊர்காரவர் வாத ஊரர் என்பது அதனால வாத ஊரர் இருக்கலாமே தவிர அதுவே பெயராக வைத்திருப்பார்கள் என்பது ஐயமே ஐயமே வேற வழி இல்லை அதனால சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதிகங்களா இப்போ அப்பா அம்மா பேர் தெரியல அவருக்கு பெயர் என்னங்கிறது இளமை பெயரும் தெரியல சிவ சிவ ம் எனவே ஆனால் வாத ஊரகர் என பெற்றுத்தம் பிறங்கு மறைச்சார் வாய நூல் வழியால் தடங்கெல்லாம் நிறைவேய்தி நீர்வாய இடமதி போல் நிரம்புவார் வேதம் முதல் பார்வாயின் நண்கலையும் பதினாறாண்டினில் பயின்றார் இங்கே எங்களுக்கு சங்கடமா இருக்கு பதினாறு எல்லாம் படித்தார் அப்படி படித்தார் அந்த ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றோம் பதினாறாவது எல்லாம் படிக்க முடிச்சு இப்ப நம்ம எவ்வளவு படிக்கிறான் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு பிஹெச்சடி பையன்லாம் இங்க முப்பத்தஞ்சு வரைக்கும் கல்லூரில் இருக்கலாம் பாதிக்கழம் அதுக்கு மேல இருக்கலாம் ஏன் அப்படி கல்வி இருக்குது கல்வி அமைப்பு ஆண்டுக்குள்ள முடிக்கணும் தொடர்ந்து எப்போ ரெண்டு வயசுல துணிக்கக்கூடாது ஃபாதர்னு சொல்லு மதர்ன்னு சொல்லு மம்மின்னு சொல்லு டாடின்னு சொல்லு ஏன் இப்ப வாஜ்பாய்க்க அடுத்தது இந்த அவர் தான் அப்பாயின்மெண்ட் அதுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஆசை அத்வானியோ வாய்பாய்க்கோ அடுத்தபடி என்னன்னு கேட்டா நம்ம அத்வானியா அல்லது வாஜ்பாயிரு அப்பதான் படித்தா தான் வரும் தமிழ் படித்தா வந்துடும் பெங்களூரு போன பெங்களூரு நிறைய இருக்கிறதா ஒரு பேருந்தில் கூட ஆங்கிலத்திலோ தமிழிலோ பெயர் இல்லை கர்நாடகாவில் மட்டும்தான் ஐயா ராம்நகர் எங்க இருக்குது கண்டித்து கேட்கணும் அங்க ராம்நகர் எழுதப்பட்டிருக்கிறது அரியன் பராபரம் அப்ப என்ன எங்க நாட்டுக்கு வந்தா எங்க மொழி தெரிஞ்சுவ இல்லைன்னா ஒன்னு இடத்துல இருந்துக்க சேலம் கிருஷ்ணகிரியோட இருந்துக்க ஒசூர் வரைக்கும் இருந்துக்கோ பெங்களூர் வராது அவங்க என்ன அங்கே அத்வானிக்கு அப்புறம் அவங்க யாரும் கர்நாடகத்தில் வர முடியாது பேருந்துல ஒரு பேருந்துல கூட பெயர் இல்லையே அவசியம் போட்டாலும் பயிற்சி விடுதான் என்ன பண் போதும் பன்னிரண்டு ஆண்டு முடிக்கலாம் நல்ல இன்னைக்கு கல்வி நிபுணர்கள் அழைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லா அது ரெண்டு மொழியோட ஏன் மூணு மொழியோட கூட செய்யலாம் தப்பு இல்லை செஞ்சிடலாம் நீங்க ஊர்பட்ட மூட்டையை தேவையில்லாத மூட்டையை கட்டி பாவம் வண்ணாந்தாலையில் ரெண்டாம் கிளாஸ் குழந்தைக்கு ஏன் இவன் புத்தகம்லாம் விற்கணும் ரெண்டாவது மூணாவது வயசுக்கு என்ன இப்படியா மூட்டை அவ்ளோ மூட்டை தேவையா நடத்திங்களா கிடையாது யார் அவ்வளவு பதினாறு வயசுல முடிச்சது இத்தகையோ நிகழ் செய்தி அறிந்தவர் சென்றி எம்ப அரிமர்த்தன பாண்டியன் கேட்டு அங்கதான் தகராறு மீண்டும் அரிமர்த்தன பாண்டியன் சொல்ல காலையில் ஐ மணிவாசுகருடைய காலம் தெரியலன்னா அவர் எந்த பாண்டியன் காலத்தில் வாழ்ந்தார் தெரிஞ்சுக்கலாமே பாண்டியன்ல வரகுண பாண்டிய முதலாம் வரகுண பாண்டியன் இரண்டாம் வரகுண பாண்டியன் மூன்றாம் வரகுண பாண்டியன் இருக்கிற அப்படி இருக்கும்போது என்ன பண்றது அரிபத்திர பாண்டியன் எத்தனை பேர் இருக்கிறீங்க அதனால பாண்டியனுடைய பெயர் தெரிந்தும் கூட நமக்கு பயன் தெரியுது நம்முடைய சோழருக்கு இல்லை பேருக்குல்லை ஆமா இவம வேற பேர் தான் வச்சுக்கலாம் அவ மக வேறதான் அங்க அப்படி இல்லை ஒரே பேரை மாத்தி மாத்தி பேரனுக்கு பாட்னார் பெயர் பேரனுக்கு பாட்னார் பெயர் பேரனுக்கு நடிக்கும்போது எந்த பாண்டியன்னு தெரிய முடியல அடிபட்டு என்ன பண்றது ஆதலால் அரிமர்த்தன பாண்டியன்னு கேட்டானாம் கேட்டு வரவழைத்து மற்றவரை சித்த மகிழ் வரிசையினால் தன் கோயில் வித்த வித்தகனன் மதியின் தொழில் கூட்டி மேம்படுத்தே ஓட்டு போடு கிடையாது திருவாத ஊர்ல ஒரு அருமையா இருக்க அருமையா படித்தவரா மதிநுட்பம் நூலோடு உடையவராய் அதிநுட்பம் யாவல முன்னிற்பவை திருவள்ளுவர் அமைச்சருக்கு என்ன வேணும்னாரு திருவள்ளுவர் இயற்கை அறிவும் இருக்குன்னு நூலறிவும் இருக்கணும் மதிநுட்பம் இயற்கை அறிவு நூலோடு உடையார்க்கு நூலறிவோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவள முன்னிற்பவை அவர் தான் என் என்றெல்லாம் சொன்னார் திருவண்ணுவர தந்த தகுதி அது காத்தல பிறக்கவும் நாமும் அதனால அதனால ஆகவே இவர் என்ன மதிநுட்பம் நூலுடையராகி வழங்கியதுனால இங்கிருந்து ஆள் அனுப்பி அரசர் அழைக்கிறார் சொன்ன போன உடனே உங்களுடைய தகுதியெல்லாம் கேள்விப்பட்டேன் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் அமைச்ச தொழில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் காதலியாவது இப்படி கேளுங்க ஒரு அமைச்சரை இருந்த வீட்டுல தேடி போய் அந்த அரசர் ஆள் விட்டு அனுப்பி திரும்ப கூட்டு வந்து நீங்க அமைச்சராயிருக்கும் கேட்டுக்கொண்ட பிறகு இவர் கொஞ்சம் சரி பார்ப்போம் என்று சொல்லி அப்புறம் ஏத்துக்கிட்டதாக ஒரு அமைச்சர காதாலையாவது கேளுங்க அப்படி அமைச்சரான சரி இனி செற்ற மிகும் கருவிகளின் மனுவேந்தன் சொற்பெரும் தொன்னூலும் துளக்கமர வளக்கமுறை கத்தறிந்தோராதலினால் காவலர்பு கண் போன்ற முற்றுணைந்த அமைச்சரினும் முதல் அமைச்சராய்த்தார் முதலமைச்சர் வேற அரசு மேலே அதுக்கப்புறம் முதலமைச்சர் யாருன்னு இவர் தான் இருந்தார் அப்படின்னு ஐயா இதுக்கெல்லாம் திருவாசனத்தில் இருக்கா அதை நாம் நூல் முடிச்ச பிறகு ஒரு நாள் பேசுவோம் பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அமைச்சராயிருப்பதற்கு வேற எங்கேயும் போக கூடாது திருவாசகத்தை விட்டு வெளியிலயும் போக கூடாது திருவாசகத்துக்குள்ளேயே எதன இருக்குமான்னு பார்ப்போம் அது முடிச்ச பிறகு பார்ப்போம் எனவே முதலமைச்சராய் திகழ்வார் அப்படியே போச்சு எப்படி செய்வார்னர் கண்ணும் கண்ணும் ஈடு கவசமும் பொற்காரியம் செய்தோடுவார் அரசனிடத்துல அவ்வளவு பக்திமை நாட்டு இடத்துல அவ்வளவு அதனால நாட்டு மக்களுக்கு எந்த நேரத்துல எந்தவித உருவான வரக்கூடாது அதுபோல அரசனுக்கும் எந்த ஊறுபாடும் இருக்கும் அப்படி இப்போதான் போக்குவரத்து இது இனிமேல் நானூறு பஸ் வாங்க போகிறோம் இன்னைக்கு பேப்பர்ல இல்லைவா ரொம்ப கவனிக்க போறோம்னு என்னத்தை கவனிக்க போறீங்களா மயிலாடுதுறை கோயம்புத்தூர் போகிறது எழுநூத்தி இருபத்தி பஸ் எழுநூத்தி இருபது போன வாரம் ஏறி உட்கார்ந்தா ஏரி நம்ம திருச்சிக்கு போகும்போது மாமழை போற்றுதும் மாமழை போற்றதும் திலப்பதிகாரம் வேற ஒன்றும் இல்லை எங்க இருக்கிற இடத்துக்குள்ள நீங்க என்ன பண்றது மாமழை போட்டுதும் மாமழை போட்டதும் நீங்க அதான் வந்துது நம்ம எனக்கு அதான் ஞாபகம் வந்தது திலப்பதிகாரத்தை பஸ்ல போக என்ன பண்றாரு கண்டக்டர் சொல்லிட்டு ஐயா நீங்க வேணா என் சீட்டில் உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் ஏன் அந்த சீட்டு ஒழுதாம இருக்கு மேல மாமழை போட்டல மாடி போட்டுப்படிச்சிருக்கு மாமடை எப்படி போட்டது பாத்தீங்களா பேருந்துகள் ரொம்ப அருமையாக அவனியலாம் தன்னலி செய்து அவனியலாம் தம் கிளை போல் குளிர் தூங்க வண்ணமதி கொடைநிலைக்கு முறை செய்து வாடினாள் அப்படியாக வாழ்ந்தாராம் வாழ்ந்து வந்த பெரியவர் அவருக்கு ஒரு ஏக்கம் என்ன ஏக்கம் இந்த பதவி ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஆன்மா கரையேறணுமேனு ஒரு என்ன நினைப்பு ஆன்மா கரையேறணுமே ஆன்மா கரையேறணும்னா என்ன பண்ணணும் சுயான போதும் எட்டாஞ்சு உத்தரம் என்னது உணர்த்த ஆண்டவன் குருநாதனாக வந்து இந்த ஆன்மாவுக்கு உதேசம்னா தான் இந்த ஆன்மா கரையே அதனால் இவர் ஏதோ சட்ட மாதிரி இந்த அமைச்சர் பண்ணாலும் கூட உள்ளத்துல எண்ணம் இருந்துதான் பெருமான் குருநாதனாக வந்து இந்த ஆன்மாவை எந்த கரையேற்றுவான் என்ற ஏக்கத்தோடவே இருந்தாராம் ஏக்கத்தோடவே இருந்தாராம் இது மாதிரி ஏக்கத்தோட இருந்தாருங்கிறது இப்ப நாம வந்து ஒத்துக்கிட்டு ஆஹா அப்படி இருந்திருக்கார் அமைச்சர் நினைக்கிறோம் ஆராய்ச்சி மாணவன்ன அப்படி இருந்தாருங்கிறதுக்கு என்னையா தான் பின்னணி அப்படின்னு கேட்பான் அதை கடைசி நாள் பார்ப்போம் அல்லவா அப்படி முதலமைச்சராயிருப்பவர்களுக்கு இந்த எண்ணம் இருந்துதான் எண்ணம் இந்த ஆன்மா கரையர்னுமே இதெல்லாம் வெறும் உடல் கூறான தொழில்தானே உயிர்க்கூறாக ஒன்றிற்கு இல்லையே என்ற ஒரு இயக்கத்தோடு இருந்தாராம் அப்படி இருந்தது போது கரவிலாத பேரன்பினுக்கு எடிவரும் கருணை குறவனாரருளன்றி கொடிய வெம்பாக புறையில் கேள்வியால் கடப்பது புனையினாலன்றி உறவு நீர்கடல் கரங்கொடு நீந்துவதற்கும் பெருமானுடைய திருவுருளை பெறுவதற்கு குருநாதனுடைய திருவருள் இல்லாமல் பெருமானுடைய திருவுருளை பெறுவது எப்படின்னு கேட்டா கடல்ல நல்ல அருமையான கப்பலோ அல்லது தெப்பமோ இல்லாத வெறும் கையிலேயே நீந்து கரையேறினான்னு நினைக்கிற மாதிரி மாதிரிதான் ஏன் கையில் நீந்து கரை முடியாது அதுபோல இந்த நூலறிவு பேசி கரை முடியாது காரைக்கால் அம்மையார் தான் சொன்னாங்க ரொம்ப அருமையான ஒரே ஒத்த தலையில அடிக்க மாதிரி இது எல்லா யூனிவர்சிட்டிக்கும் தெரியும் இந்த வரி நூலறிவு பேசி நுழைவில் வெறும் புசுதல் இருக்கிறதே படிச்சிட்டு இருக்கானே தவிர உள்ள எங்க உள்ள இரையருள் இன்பம் என்ற ஒன்றில் உள்ள நுடைய நூலறிவு பேசி நுழைவில் வெளியில வேலை அழகப்பாவா அது அழகப்பாவா இருக்கட்டும் மணன் மணியமா இருக்கட்டும் அண்ணாமலையா வெளியிலாவது நுழைஞ்சிருக்கா திருவருள் உணர்வுலா நூலறிவு பேசி நுழைவில் வெளியில போட அம்மா சொன்னதுன்னு அம்மா அந்த அம்மா அதனால நீங்க வேற எங்கயோ போகாது எனவே அந்த மாதிரி ஒரு அண்ணா சொன்னார் காரைக்கால் அம்மையார் ஆகவே வர் எோடு என்ன என்ன அப்படியே போய் எல்லாம் எத்தனை விதமான படை இருக்கும் மூன்று விதமான படை இருக்கும் என்னது யானை படை குதிரைப்படை அப்புறம் என்னது காலாட்படைப்படை என்பது பின்னே வந்தது தொல்காப்பியத்தில் இல்லை நீ ஏன் சொல்லியிருக்க ஒரு நாங்களா தானே யானை குதிரை என்ற நோனாருக்கும் ஊமை நிலையும் தானே என்ன காலாட்படை யானை தெரியும் குதிரை அவ்வளவுதான் தேர்ப்படை என்பதே ஒன்று இல்லை அது அங்கிருந்து வந்தது ரதகதுரக பதாதிகள் அவங்க சொல்றாங்களே அதுல ரதத்தை வச்சாங்க முன்னால அப்புறம் இவன் தேர்ப்படையான அது அவங்களுக்கு நமக்கு அது ஒரு படையே அல்லனுட்டார் ஏற்தேர் என்ன பண்ணு ஒண்ணு குதிரை இழுக்கணும் அல்லது யானை இழுக்கணும் அல்லது நீ இழுக்கணும் அவ்வளவுதான் தனக்குன்னு ஒரு வீரம் இருக்காட அது ஒரு படையே இல்ல போடான் தமிழன் அந்த தேரை படையின்னு ஒத்துக்கொள்ள காலாட்படை சொல்லு வீரர்கள் யானைப்படை சொல்லு எங்கே அத யானைப்பாக முடிக்க விட்டு எங்கே எதிரியினுடைய அந்த கதவினை அந்த வாயில் கதவினை உடைன்னு சொன்னா அப்படி பின்னால போ மண்டாரம் வந்து அப்படி இடிக்கும் இடிச்சு குதிரை பாயும்னா பாயும் தேரை எங்க பாயறது யானையோ குதிரையோ நீயோ எழுத்தாதானு பாயும் எனவே தேர்ப்படை ஒரு படை அல்ல என்று தமிழனுடைய கண்டம் இது அறிவு அறிவுதான் தனி அறிவு தான் தனி அறிவு தான் எனவே அப்படியே காட்டி வந்தா குதிரை படைப்பான போன குதிரை எல்லாம் கேட்டீங்கன்னா ஒன்னு நொண்டியா கிடைக்குது ஒன்னு படுத்தா எந்திரிக்க மாட்டேங்குது இன்னொன்னு வாய அசைப்போட மாட்டேங்குது ஒன்னு புள்ளையே தீங்க மாட்டேங்குது என்னென்ன அப்படி இருக்குன்னாரு என்னவோங்க எல்லாம் நோயா போச்சுங்க அப்படின்னாரு பார்த்தார் அரசன் அல்லவா அமைச்சர் பெருமகனாரே குதிரை நன்றாக இல்லையே நீங்களே அந்த பெட்டகத்தை திறந்து வேண்டிய பணத்தை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் குதிரை வாங்கி வந்துள்ளே அப்படின்னு சொன்னார் வேண்டிய பணத்தை எடுத்துக்கொண்டு அவ்வளவு நம்பிக்கையாக இருந்ததாக கேள்வி அதனால் இவை போய் எடுத்துக்க எடுத்து கொடுத்துட்டு இதை நீங்க செலவு வச்சுக்கிறது இது குதிரைக்கு வச்சுக்கிறதுன்னு பிரிச்சு கொடுக்கல வேண்டிய பொக்கிச தரங்க வேண்டிய எடுத்துங்க எவ்வளவு குதிரை வேணும் எவ்வளவு வேண்டும் என்ன மாதிரி குதிரை வேணுங்களா எல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு அதனால போனார் திறந்தார் பொருளை எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டு வணக்கம் என்று பொறுப்பார் பொறுப்புட்டு கொஞ்சம் வேகமா தான் போறோம் ஏனென்றால் இது பாட்டு நிறைய இருக்குது அதனால போகும்போது என்ன செய்தார் எ பொ ஒட்டிட்டு ஏன்னா இப்ப தாள பாட்டு பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு எல்லாம் ரூபானா பைசா அதனால என்ன பண்ணு அப்படி கேட்டா எடுத்து அதெல்லாம் எடுத்து ஒரு ஒட்டகத்துக்கு மேல வச்சாங்க ஒரு காலத்துல ஏன் நம்ம இதிலேயே கிராமங்கள்ல நீங்க ஜனவரி மாசத்துக்கு மேல பிஎம் கிராம முக்கள் அந்த இதெல்லாம் பணம் வாங்குறாங்களே வாய்தா அதை வந்து நீங்க ஏறத்தால ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்து மேல எடுத்துட்டு போக முடியாது நோட்டு அப்பிட்டு போறதே பெரிய கஷ்டமும் இல்ல அதனால ஒட்டகத்து மேல அந்த பொருளை ஏத்தி இவர் என்ன பண்ணுறாங்க அப்படி நிக்க வைத்துட்டு நேர அந்த பெரியவங்க அதான் முக்கியம் எந்த ஒரு செயல் சென்றாலும் திருக்கோவில் வழிபாடு ஆற்றித்தான் செல்வார்கள் வீண்டும் வருகின்ற பொழுது திருக்கோயில் வழிபாடு ஆற்றி விட்டுத்தான் வீட்டுக்கு வருவார்கள் இது சேர்க்கலா பெரிய பிராணத்தில் அருண்மையாக நிலைநாட்டு அதனால் இவங்க என்னன்னு கேட்டால் ஒட்டத்து மேலே ஏற்றினாங்க நேராக போனார் இப்படி இதோ மதுரைவா பொற்றாமரை கீழே கொஞ்சம் இறங்கினர் இறங்கி காலெல்லாம் அலம்பி அதுக்கு என்னைக்குமே உள்ள பொய்கை வைக்கிறதுக்கு காரணம் இருக்குன்னு கேட்டால் திருக்கோயிலுக்குள்ளே தூய்மை செய்து கொண்டு உள்ளே பெரு பெருமான போன்கிறதுக்காக தான் நம்ம அங்க எங்க மேய்ச்சிருப்போம் அதனால நல்லா அந்த குளத்தில் இறங்கி காலனா கால மட்டும் தேய்சி போடக்கூடாது கிறிஸ்ம சாதனை இறங்கிட்டா போதுமானது ஒன்றை தண்ணி எடுத்து அப்படியே தெளித்து வாயிலையும் அப்படி ஊற்றிட்டு பொற்றாம்பரை தீர்த்த மலம் அப்படி மேலே ஏறணும்னா விநாய விபூதி விநாயகர்னு ஒன்று இருக்கும் அது ஒரு காரணம் தெரியல எல்லாரும் அந்த விபூதி எடுத்து அல்ல போட்டு போவோம் பாவம் அது அது அதனுடைய ஊடாட்டு இருக்கு அதனால அந்த விநாயகரை வழிபாடு செய்து அப்படி போனோம்னா சித்தி விநாயகர் அந்த சித்தி விநாயகரை வணங்கி அப்படியே போனோம்னா உள்ள அம்மா முதல்ல அங்கே அம்மாவுதுகள் ஆட்சி அதனால முதல்ல அம்மா நீ ஆனால் திருமுறைகளிலே மீனாட்சியை வணங்கினார்கள் என்று இருக்குதா நீளமாமிடற்று பாலதாயினார் ஞாலம் ஆழ்வரி ஆதலால் நேரம் உள்ள போறோம் போய் அப்படியே பெருமாட்டியை வணங்கி வளம் வந்தோம் அப்படி வந்தம்னா முக்குருணி பிள்ளையார் அப்படி அதை வணங்கி அப்படியே அப்படி போனோம்னா அது அந்த மூலையில நாற்பத்தி புலவரோடு கூட பெருமான் வீட்டில் இருந்தார் புலவனாய் சங்கம் ஏரி நற்கனகருமிக்கு அருளி நோன்கின்னாவுக்கரு சார் நாற்பத்தெட்டு புலவரோட நாற்பத்தி ஒன்பதாவது புலவராக இருந்து தருமிங்கிறவனுக்கு பொற்கிடி தந்தார் யாரு சொக்கநாதன் அந்த காட்சியை பார்க்கலாம் வணிகம் கொண்டு அப்படியே பண்ணமுன்னா மீண்டும் சொக்கநாதர் மீனாட்சிமன் கோயிலில் இடிச்சு பிடிச்சிட்டு போகணும் சொக்கநாதர் கோவிலில் அருமையாக பழைய எல்லாம் அங்கே வந்து அம்மாவோடவே டிக்கெட் வாங்கிக்குவோம் இங்கே வராது இது சிவ சிவான்னு உட்காந்துருக்கும் அதனால் இங்கே போய் ரொம்ப நிம்மதியாக உள்ளே போய் பலம் வந்து சொக்கநாத பெருமானை வணங்கி அப்படி வருகின்ற பொழுதே கால் மாறி ஆடிய கூத்தப்பெருமான் அதையும் வணங்கி இப்போ மணிவாகரோடு வணங்குறோம் பார்த்தீங்களா வணங்கி வெளியில வந்து அந்த இதற்கு முன்பு பின்னே நெருகா விழுந்து வணங்கி சிறிது அமர்ந்து இதுவரை பார்த்த தெய்வத்தை மீண்டும் மனதினால கருதி பிறகு வந்து கோபுரத்தை பார்த்து வணங்கி அப்படி வந்துட்டோம் இப்படி வழிபாடு செய்து கொண்டு மீண்டும் ஒட்டகத்தை ஓட்டிட்டு போனா ரெண்டு பேர் ஓட்டி வர போனால் அவர்கள் சென்றார்கள் சென்றால் உம் மடித்தலங்கரை சித்தியங்கரத்தனி வணங்க ஒரு குறிப்பு இந்த பொருளா உனக்கும் அந்த அரியவருக்கும் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் என்று ஒரு கருத்தை தருகிறார் யாரு பரஞ்சோதி முனிவர் அப்படி மனசுல வச்சு இருக்கோம் உனக்கும் அடியவருக்கும் வேண்டும் என்று பெருமானி வேண்டினார் அப்படிங்கிற என்ன தகுந்தது என்ன தகுந்தது என்ன அதோட விட்டுருங்க சரி அப்படி இருந்துட்டு நேர சென்றாராம் சென்றால் இவர் செல்லுகும் இவருக்கு எந்த பக்குவம் இருந்ததுன்ன பெரும் பக்குவம் இவருக்கு ஏறத்தால அந்த பொருள் பற்று மற்ற எந்த பற்றும் இல்லாமினாலே இவர் உள்ளத்தில் பெரும்பாலும் இறைவனையே நினைத்து நினைத்து இவருக்கு ரொம்ப அருமையான பக்குவம் ஏற்பட்டது எது ஆண்டவன் குருநாதனாக வந்து இவருக்கு அருளுகின்ற பக்குவம் இவருக்கு வந்துதான் இதோ இவரும் இங்கே இருந்து செல்கிறார் சென்ற இடம் இதோ திருப்பெருந்துறை அந்த திருப்பெருந்துரை அப்படியே வைக்கிறது பொழுது ஒவர் அப்படியே ஒளியில் காட்டலாம் நினைச்சிருப்பார் காட்டி பெருமானும் ஒரு குருநாதனாக காட்சியளித்தார் பக்கத்தில் திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி வந்தாண்டாய் அங்க இருக்கிற பெருமான் குருநாதனாக காட்சியளித்தார் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருவாகரத்துல அப்படி தெரியும் அதனால் அப்படியே அப்படி பார்த்தார் சரி இவர் கால் நேர குதிரை வாங்கத்தானே போகணும் அங்க அப்படியே போன போனால் யார் பெருமான் குருநாதனாக இருந்த அந்த குருநாதனாக தோற்றமணிக்க ஆன்மா போய்த உடனே பக்குவம் இந்த ஆன்மாவுக்கு இருப்பதனாலே என்ன ஆயிற்று என்ன ஆயிற்று ரொம்ப அருமையான பக்குவம் அப்பொழுது என்ன செய்கிறார் ஆமா கோலமுறை கோலமுறைகின்றதோர் குருந்தை எதிர்கண்டார் அந்த அப்படியே குருநாதனாக இருப்பதை பார்த்தாராம் வேத நூல் ஒரு மறிங்கினும் மெய் வழிச் செய்வ போத நூல் ஒரு மறிங்கினும் ஒரு பக்கம் அப்படியே யோகப்பட்டயம் அப்படி இருக்குது மார்பல இன்னொரு கையில ஒரு நூல் இருக்கு அல்லவா ஒரு நூல் கையில் வச்சிருக்காரு ஏன்னா குருநாதன் தெரிவதற்காக மெய் வழிச் செய்வம் போத நூல் ஒரு மறிஞ்சினும் புராணத்துள் கிடந்த கீத நூல் ஒரு மறிஞ்சினும் அருமையா பாடுந்த அந்த ஓசை கேட்குது பாயில் எப்பவும் என்ன பண்ணுவாரு விடாமல் பாடி இருக்க விடாமல் பாடி என்ன அவருக்கு கவலை ஒரு கவலையும் இல்லை அதனால ரொம்ப அருமையா கீத நூல் ஒரு மறிங்கினும் கிளைகள் சமய வேத நூல் ஒரு மறிஞ்சினும் வாய் விட்டு பிறங்க பல நூல்கள் அப்படி பக்கத்தில் ஒலிக்குதான் எது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த நுண்ணியணி வேதங்கள் எல்லாம் ஐயா ஐயா ஐயா என்று போட்டி கொண்டே இருக்குமா திருபராணத்தில் சொல்றாரு ஆகவே இப்படியெல்லாம் அந்த நூல்கள் பக்கத்தில் இருந்து அந்த சொல்ல இந்த குருநாதன் காட்சி தரலாம் அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்தார் சரியை வல்லமை தொண்டரும் சம்பு கிரியை செய்ய நன்மைந்தரும் கிளர் வயோக தெரியும் சாதகே தேசிகத்த போதக செல்வரும் அளவிலரு பொலியே குர்ணாதன் அல்லவா அதுல காட்சி பார்த்தா ஒருத்தர் சரியை தொண்டு செய்கின்ற கூட்டம் இன்னொரு பக்கம் கிரியை இன்னொரு பக்கம் யோகம் இன்னொரு பக்கம் ஞானம் இந்த சரிய கிரியை யோகம் ஞானமாகிய இந்த நான்கு முறையிலும் வழிபாடு செய்கின்ற பெரியவர்கள் எல்லாம் அப்படியே சூழ்ந்திருக்கிறார்கள் சூழ்ந்திருக்கிறாங்க மணிவாசகர் ீயர் யாடினருவோ ரூபால் இரு கொடுதோ தீரம் எம்பினருவோ ரூபால் என்றெல்லாம் சொல்வார் எனவே இப்படியெல்லாம் இந்த அறிவரல் சூழ இருக்கிறாராம் பெருமான் இன்னொரு சாரார் இப்படி இருக்காங்களாம் அருமையான ஒரு இடம் ஒழித்த நோன்பினர் ஆடவர் பாடலர் உலகம் பழித்த செய்கையர் அழுகையர் நகையினர் பாசம் கடித்த கண்ணினால் அறநூறு கண்டுகொண்டு உலகில் விழித்த குருடாய் திருவீரரும் பலரால் அருமை சில ஞானியர்கள் கண் விழிச்சிருக்குது ஆனா போறவங்க வரவங்கலாம் யாருன்னு தெரியாது உடனே காலேஸ்வரமானு கேட்கப்படாது கண் விழித்திருப்பது அதனுடைய வேலை ஆனா மனம் மணக்கன் எங்கே இருக்குது பெருமான் திருவடியிலேயே இருக்கு நாயகன் சேவடி தைவர் பெரிய பிராணம் பெருமானுடைய திருவடியிலேயே தன் மனம் இருக்குது அதனால கண்ணென்ன திறந்திருக்க தவிர போறவங்க தெரியாது நமக்கும் ஏற்படும் எங்கேயாவது பேருந்துல வேலூர்ல போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே ராத்திரி பன்னெண்டு மணி ஆச்சு இந்த பஸ்ல பார்க்க பஸ்ல வார்த்தோம் ஒவ்வொரு பஸ் வரும்போது பார்க்கும்போது நிச்சயமா வருவார் போகும்போது போவோம் நம்ம வீட்டுக்கு எடுத்து விட்டுக்காரரேனால வருவார் இடிப்பார் தெரியாது சென்னை பஸ்ல நம்ம நினைக்கிற ஆள் வரணும் அப்படி நினைக்கும் போது எதிர ஆள் வந்தா கூட தெரியாது என்ன சார் கண்ணே தெரியுது உங்களுக்கு அப்படிங்களா நானே அதே ஞாபகமா போனேன் அப்ப தெரியுது இல்ல ஒன்று ஞாபகமாக போகின்ற பொழுது இன்னொன்று கண் குருடாகத்தான் ஆகும் விழித்த கண் குருடாய்த்திரு வீரரும் பலரால் நல்ல ஞானிய அப்படியெல்லாம் கூட பெருமாண்டு இருக்கிறான் நாம் அந்த பெருமாண்டத்தில் என்ன செய்வது ஆமா கைத்தலந்தரித்து சிவஞானமை போதம் கைத்தலந்தரித்திருப்பதோர் கருணையை கண்ட அருமையான கருணை கடலாக விளங்குகின்ற அந்த பெருமானை கண்டு பார்த்தாலும் பார்த்த உடனே பல பாட்டு இருந்தாலும் சிலதுதான் சொல்ல முடியுது அண்ணல் வேதியர் ஒழுக்கமும் அன்பும் கண்டி கண்டு யாக்கை உள்நீலா உயிர் பொருள் புனலுடன் கவர்ந்து உள்ள கண்ணினால் மலம் கழி பத கமலமும் குருநாதன் என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டா திருக்கண்ணால் நோக்கணும் அல்ல அது சச்சு தீட்சை அப்படின்னு சொல்லுவான் சச்சுன்னா கண்ணு என்ன அப்புறம் அடுத்தாற்போல என்ன செய்யணும் இந்த கையினால இப்படி